ரிணேஜா மெவிரம் பேமரியஜ்ராங்கை வாங்கம் சூசேமேவி தஞ்சாயுந்திரோ வவ ஸ்வஷா விஷவே நரிஷி நோகா முக்கோன முதல் முண்டம் முதல் ண்டம் அஞ்சாவது शिक्षा कल्पो व्याकरणं निप्त ज्योतिषमित अथ पराजया तम्यस् महर्षि तनुष्यर शवनक बदल முறையாக சாஸ்திரத்தை உபதேசம் பண்ண தொடங்கியிருக்கிறார் அவருடைய கேள்வி எந்த காரண ஜானத்தை தெரிந்து கொண்டால் காரியம் அனைத்தும் அறியப்பட்டதாகும் இந்த பிரம்மங்கிறதுடைய நாம ரூபந்தான் பிரபஞ்சம் பிரம்மம் பிளஸ் நாம ரூபந்தான் பிரபஞ்சம் பிரபஞ்சத்துக்கு பிரம்மத்தை தவிர சத்தா இருப்பு சப்டான்ஸ் கிடையாது நகைக்கு தங்கத்தை தவிர இருப்பு சத்தா கிடையாது அதே மாதிரி பிரபஞ்சம்ங்கிறது கேவல நாமரூபம் வாசாரம்பணம் விகாரோ நாமதேஜம் மிருத்திகேத்தேவ சத்தியம் என்று சாந்தோகிய உபனிஷத் வெறும் நாமரூபம் மாத்திரம்தான் ஆக இந்த பிரபஞ்சங்கிறது என்னது வளையல்கிறது என்னது தங்கத்துக்கு வேறாக இல்லவே இல்லை வளையல்கிறது ஒரு பொருளே இல்லை வளையல்கிறது தங்கத்தினுடைய ஒரு வடிவம் ஒரு பெயரே தவிர உண்மையில் அந்த இரண்டு சொற்களுக்கும் பொருள் கிடையாது ஒரு சொல்லுக்குத்தான் பொருள் இருக்கிறது இன்னொரு சொல்லுக்கு பொருள் கிடையாது கிடையவே கிடையாது அதே மாதிரி இந்த துவைத பிரபஞ்சத்துக்கு அத்வைத பிரம்மனை விட்டால் சத்தா கிடையாது சத்தாங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கணும் சத்தான்னா இருப்பு சப்டான்ஸ் கிடையாது ஆகையினால பிரம்ம ஜானேன சர்வம் ஜாத்தம் பவதி நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுல தாத்பரியம் இல்லை சர்வத்துக்கு ஆதாரமானதை தெரிஞ்சுண்டா சர்வம்ங்கிறதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் காரியம் அனைத்தும் காரணமே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுனால என்னாகும்னா காரிய திருஷ்டியே நமக்கு இருக்காது காரிய திருஷ்டி பேத திருஷ்டி துவைத்த திருஷ்டி சம்சாரம் ஆக காரண திருஷ்டி அபேத திருஷ்டி அத்வைத திருஷ்டி மோக்ஷம் நமக்கு பரிபூர்ண மனஷாந்தி வரணும்னா காரண திருஷ்டி இருக்கணும் அபேத திருஷ் காரண திருஷ்டி அபேத திருஷ்டி எல்லாம் ஒன்றுதான் ஸ்வர்ண திருஷ்டிவத்து ஆபரணேஷு ஸ்வர்ண திருஷ்டிவத்து ஆபரணங்களில் ஸ்வர்ண திரு தரிசனத்தை போல அதே மாதிரி நாமரூபாத்மகமான பிரபஞ்சத்தில் பிரம்ம தர்சனம் சைத்தன்ய தரிசனம் அத்வைத பூர்ண சைத்தன்ய தரிசனம் தரிசனம்ங்கிறது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுனு அர்த்தம் ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒன்றும் மாறாது வளையலையும் தங்கத்தையும் தனித்தனியாக அனுபவிக்கிறோம் வளையலை அனுபவிச்சுட்டுருக்கிற போதே தங்கத்தையும் அனுபவிச்சுட்டுருக்கோம் தங்கம்ங்கிறதையும் வளையலையும் சமகாலத்தில் அனுபவிக்கிறோம் வளையல் அனுபவிக்கிற போது தங்கத்தை அனுபவிக்கலை தங்கத்தை அனுபவிக்கிற போது வளையல் அனுபவிக்கலைன்னு யாரும் சொல்ல முடியாது அதே மாதிரி பிரம்மனையும் பிரபஞ்சத்தையும் சமகாலத்தில் அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிறோம்னா என்ன அர்த்தம் சமகாலத்தில் தங்கத்தையும் நகையும் ஒரே நேரத்தில் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ என்னதான் சுவாமி வித்தியாசம் சொல்றேன் நம்ம வந்து அந்த என்னது அந்த சொல்றோமே அந்த ஃபோக்கஸ் பண்ணுறது கவனிக்கிறது வளையலை கவனித்தா பேத புத்தி வளையலை எதோட கம்பேர் பண்ணுவோம் வளையலை வந்து இன்னொரு வளையலோட கம்பேர் பண்ணலாம் இல்லாட்டி என்ன பண்ணுவோம் வளையலை செயினோட கம்பேர் பண்ணுவோம் இல்லாட்டி தோடோடு கம்பேர் பண்ணுவோம் ஒப்பிட்டு பார்ப்போம் வளையலை பார்த்தா ஒப்பிட்டு பார்ப்போம் ஒப்பிட்டு பார்த்தா உயர்வு தாழ்வு உயர்வு தாழ்வு வந்தா இன்பத் துன்பம் வந்துடும் மாட்டின்றோம் வசமா அப்போ வலையில பாக்கிறதுக்கு போல தங்கத்தை கவனியேன்னா தங்கத்தை கவனிச்சா ஒப்பிட முடியுமா தங்கத்தை கவனி அது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கேரக்டர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் நமக்கு எங்கேயா விபரீதமாக தான் போகுது இப்படி வந்து தங்க உங்களுக்கு போடலாம் நான் கிரியேட் பண்ணிவிடுவேன் போல இருக்கு பரவாயில்ல இந்த தங்கத்தை கவனிக்கிறபோது ஒப்பிட முடியுமோ எல்லாம் தங்கமாக இருக்குது என்ன இத்தினோண்டு மோதிரத்துலேருந்து தங்கத்தில் துணூண்டு ஊசி பண்ணியிருக்கான் சுவாமிக்கு நேத்திரோன் நயனோன் மீளனம் பண்ணணும்னு அந்த ஊசியும் தங்கம் தான் அப்புறம் பெருஷா என்னென்னா சுவாமிக்கு தங்கத்திலேயே அபிஷேக பாத்திரம்னா அதுவும் தங்கம் தான் விக்கிரகம் பண்ணி வச்சிருக்கு சுவாமி விக்கிரகம் அதுவும் ஸ்வர்ணந்தான் பாத்திரம் பாத்திரமும் ஸ்வர்ணம் விக்கிரமும் ஸ்வர்ணம்னா ஸ்வர்ணத்தில் ஒப்பிடுறதுக்கு விஷயம் இல்லை நாம ரூபத்தில் தான் கம்பாரிசன் எத்தனை எத்தனை கம்பேரிசன் தத்திர தத்திர சாரோ டென்ஷன் ஃப்ரெஸ்ட்ரேஷன் என்னெல்லாமல் ஆங்கிலத்தில் வச்சுருக்கான் வரிசை அதெல்லாம் இப்போ எல்லோருக்கும் நிறைய தெரியுது நல்ல இருக்கிற இமோஷன்ஸை சொல்கிறதுக்காக சப்தங்கள் இருக்கேன் என்னன்னா நம்ம வந்து ஞாபகம் பிரம்ம அனுபவம் பிரபஞ்ச அனுபவம் இந்த அனுபவங்கிற வார்த்தையை யூஸ் பண்றேன் பிரம்மாநுபவம் ஒரு ஸ்பெஷல் அனுபவம் இல்லை பிரபஞ்ச அனுபவங்கிறதும் ஸ்பெஷல் அனுபவம் இல்லை பிரபஞ்ச அனுபவமே பிரம்மா அனுபவம் வளையல் அனுபவமே ஸ்வர்ணானுபவம் வளையல் அனுபவமே ஸ்வர்ணானுபவம் பிரபஞ்ச அனுபவமே பிரம்மா அனுபவம் ஆகவே பிரம்ம அனுபவத்துக்கு பிரயத்தனம் பண்ணாதீர்கள் என்னன்னா பிரம்ம திருஷ்டிக்கு தான் பிரயத்தனம் பண்ண அனுபவத்துக்கு அனுபவத்துக்கு பிரயத்தனம் தேவையில்லைங்க அனுபவம் இருக்கே அனுபவத்தை கவனிக்காம இருக்கிறதுனால தானே பிரச்சனையே ரெண்டு அனுபவம் இருக்கு துவைத அனுபவமும் அத்வைத அனுபவம் சமகாலத்தில் இருக்கு ஆனா நம்ம துவைத அனுபவத்துக்கு சத்தியத்துவம் கொடுத்து என்ன பண்றோம்னா அதான் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு உண்மையை நாம கவனிக்கலாம் பொய் உண்மையாயிடும் உண்மையை நாம கவனிக்கலன்னா பொய் உண்மையாயிடும் கரெக்ட் தானே நம்ம வந்து சத்தியத்தை கவனிக்கலன்னா மிச்ச சத்தியம் ஆயிடும் அதனால கவனம் முழுக்க என்ன படிக்க படிக்க எதிரே இருக்கும் தச்சிந்தனம் தன்யோன்யம் ஏகபரத்யாசம் உபனிஷத் கிளாஸ் முழுக்க எதைப் பத்தி யோசிச்சுடே இருக்கும் எப்ப பார்த்தாலும் அந்த நம்ம ஆரம்ப முகவரை என்னது ஆத்மானந்தான் நமக்கு லட்சியம் மருந்துடாய்ங்க முக நேத்திக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம் வகுப்பு ஆத்மானந்தமே நம்முடைய லட்சியம் அதாவது வெளியிலிருந்து வர்ற ஆனந்தம் வேண்டான்னு சொல்லிட்டோம் நம்ம இப்போ கிளாஸுக்காக ஒத்துவோம் என்ன வெளியிலேருந்து வர்ற இந்திரிய ஆனந்தம் நமக்கு வேண்டாம் எனக்கு ரூபானந்தம் வேண்டாம் எனக்கு வந்து வாசனானந்த கந்தானந்தம் வேண்டாம் எனக்கு ஷப்தானந்தம் வேண்டாம் எனக்கு வந்து எனது ரசனானந்தம் வேண்டாம் எனக்கு ஸ்பரிஷானந்தம் வேண்டாம் இந்த ஆனந்தமெல்லாம் வேண்டாம் எனக்கு சப்தஸ்பரிச ரூபரச கந்தானந்தத்தை தியாகம் பண்ணிவிட்டேன் வேண்டான்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் என்னன்னா அதுலேருந்து வர்ற ஆனந்தம் எல்லாம் உண்மையில்லேன்னு புரிஞ்சின்னு இருக்கேன் ஆனால் உபனிஷத்து என்ன சொல்லிருக்கு ஆனந்தம் வந்து உங்ககிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதாந்தம் படிக்க வந்தோம் அப்படித்தானே நேற்று கிளாஸில் நிறைய பேசியிருக்கோம் ஆகா இது அனுபவம் வந்து எப்பவும் இருக்குங்கிறத மறந்துவிடக்கூடாது நான் திரும்பவும் அதற்குள்ளே போயிட்டேன் கஸ்மின்னு பகவோ விஜாத்தே சர்வமிதம் விஜாதம் பவதி ஆகையினால் அதை கேட்டுவிட்டார் சரியான கேள்வி அவர் என்ன பண்ணிவிட்டார்னா அதை கொஞ்சம் மெதுவாக போஸ்ட்போன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் தஸ்மை சகோ வாச்ச தே வித்யே ரெண்டு வித்யை இருக்கப்பா அதை வேதித்தவ்யே அது அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய வித்தை ஒன்று அபராவித்யா என்கிற தர்ம வித்யா இன்னொன்று பராவித்யாங்கிற பிரம்ம வித்யா அப்போ பிரம்ம வித்யா பிரம்ம வித்யான்னு ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தது ஆனால் இதுல இங்கே பராவித்யான்னு விட்டார் வா சப்தத்தை மாற்றி முதல் மந்திரம் சர்வ வித்யா பிரதிஷ்டா பிரம்ம வித்யான்னு சொல்லித் ரெண்டாவது மந்திரம் என்ன சொல்லிது பராவரா பிரம்ம வித்யா சொல்லி அப்புறம் இவர் என்ன பண்ணார்னா அதை கேட்டிருக்கார் இங்கேயும் பிரம்மவிதோ வதந்தின்னர் பிரம்மவிதா வதந்தி எதை வித்யே ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு தே வித்யே பிரம்மவிதான வேதவிதா வேதசாஸ்திரார்த்த விதா வேதக்ஞாக பிரம்மவிதான பரமார்த்த தரிசினான்னு சங்கராச்சாரிய அரசு சொல்லியிருக்கார் ஆனாலும் பிரம்மவிதான வேதம் அறிந்தவர்கள் வேதசாஸ்திரத்தை உணர்ந்தவர்கள் வேதசாஸ்திரத்தின் உட்பொருளை நன்கு உயித்து உணர்ந்தவர்கள் அவர்கள் இவ்வாறு பகர்கின்றார்கள் என்ன பகருகிறார்கள்னா இந்த பராவித்யா அபராவித்யான்னு ரெண்டு இருக்கு அதில் அபராவித்யா என்னதுன்னா ருக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண இது வரைக்கும் பார்த்துட்டோம் அதுக்கு அர்த்தம் என்ன சிக்ஷான்னு சொன்னால் உச்சாரண சாஸ்திரம் சாஸ்திரத்தில் சிக்ஷா சாஸ்திரத்தில் வந்து ஒரு ஒரு அக்ஷ அக்ஷரத்துக்கும் எவ்வளவு பிரயத்தனம் வேணும்னு சொல்லியிருக்கு பத்தொம்போது விதமான பிரயத்தனங்கள்லாம் சொல்லுகிறார்கள் ஆ அப்படிங்கிறதுலே பிரயத்தன விசேஷங்கள்லாம் இருக்குது நம்ம ஏனோ தானோ எடுத்தியோ சொல்லிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து இப்போ என்ன இந்த மியூசிக்கெல்லாம் ரொம்ப கிளாசிக்காக பாடுற போது அவங்களுக்கு அந்த கல்ச்சருங்கிறாங்க வாய்ஸ் கல்ச்சருங்கிறாங்க வாய்ஸ் கல்ச்சர் எப்படி பாடணும் எப்படி சொல்லணும் அதுக்கு ரொம்ப ட்ரைனிங் ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் இருக்குது நமக்கு தெரியறதில்ல அதனுடைய குவாலிட்டியெல்லாம் தரமெல்லாம் தெரியறதில்லை வாய்ஸ் கல்ச்சர் அதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்கெலாம் இருக்குது மைக்கு கிட்டே பாடுறபோது எப்படி பாடணும் அப்படிங்கிறதுக்கெலாம் மெட்ராஸில் அதுக்கெலாம் ஸ்பெஷல் கோர்ஸ் ஸ்பெஷல் ட்ரைனிங் ஃபார் வாய்ஸ் கல்ச்சர் இங்கே வந்து என்னென்னா சிக்ஷாங்கிறது என்னென்னா உச்சாரணம் சொல்கிறது அது குருமுகமாக கற்றுக்கிற போது சுலபமாக வந்துடும் கஷ்டமே இல்லை இந்த சிக்ஷா சாஸ்திரம் எதுக்கு இருக்குன்னா பல காரணங்கள்லாம் சொல்லப்படுகிறது இந்த சிக்ஷா சாஸ்திரத்தில் பிரயத்தனம் விராம காலக அதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும் ஒரு எழுத்துக்கு இன்னொரு எழுத்துக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்கணும் இது சொன்னால் பெருசாகிடும் சிக்ஷா சாஸ்திரமே ஒரு தனி டாபிக் ஆகிடும் தனித்தனி அதுக்கெல்லாம் க்ளாஸ் எடுக்கணும் என்னெல்லாம் சொல்லியிருக்கார் பாணி அப்புறம் ஒரு ஒரு அக்ஷரத்துக்கு தேவத்தைகள் இருக்குது ஒரு சம்பந்தப்பட்டு அதில் தேவதைகள்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் ஜாதி இருக்குது அக்ஷரத்தில் ஜாதி இருக்குது பிராமண ஜாதி க்ஷத்ரிய ஜாதி வைசிய ஜாதி சூத்ர ஜாதி அக்ஷரத்துக்கு இருக்குது பேரே வர்ணக்கிரமம்னே பேர் இங்கே கூட ஒரு நாள் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் போன தடவை இங்கே வந்தபோது யாரும் சொன்னாங்க ரெக்கார்ட் பண்ணமா இன்னும் ஞாபகம் இல்லை எனக்கு வர்ணக்கிரமஹா ஒரு பதம் எடுத்துப்பான் நமஹா அப்படின்னு எடுத்துப்பான் அதை வந்து முக்கால் மணி நேரம் அதை விளக்கி சொல்லுவோம் சிக்ஷாசாஸ்திரப்படி நமஹா திரும்ப திரும்ப சொல்லுவான் நடுப்புற நடுப்புற நமஹா நக்கார மக்கார வக்கார வக்கார சொல்லிக்கிட்டே நாங்கள்லாம் பரீட்சைக்கு பேருக்கு கொஞ்சம் படிச்சுட்டு நிறுத்திட்டோம் ஃபுல்லாக படிக்கலை பூர்ணமாக வாசிக்கலை அது முழுக்க தெரிஞ்சு சொன்னாத்தான் வேதம் படித்தவன் சலக்ஷண கனப்பாட்சி சிக்ஷாசாஸ்திரம் தெரிஞ்சு எப்படி உச்சரிக்கணுங்கிற தர்மங்கள்லாம் தெரிஞ்சு எவன் வேதம் சொல்றானோ அவன்தான் வேதம் சொல்லுகிறவர்களே தலை சிறந்தவன் சும்மா வேதம் படித்தா போற இதெல்லாம் எதற்காக நான் அந்த காலத்துல எல்லாம் எழுதுறதே கிடையாது வேத மந்திரங்கள் எல்லாம் எழுதுறது இல்லை எல்லாம் கர்ண பரம்பரா அப்படி இருக்கிற போது அதில் எந்த தோஷங்களும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து இதை இவ்வளவு முறைகளோடு கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ யார் வேணாலும் எதை வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் கடவுளை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்க இல்லைப்பா அதுக்கு ஏதோ தமிழில் கூட தேவாரம் திருவாஜ்தான் அதுக்குன்னு பண்ணு இருக்குது சும்மா நட்ட பாடை மேகராக குறிஞ்சின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பாடி ஆகணும் நம்ம ஏதோ பக்தியில் பாடுறோம் சொல்லிக்கிறோம் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு சயின்ஸ் இருக்குது இப்போ பூர் நமத்பூர் நமி தம்பூர் நாத் பூர் நமு தட்சியதே போர் நசியபூர் நம தாஜபூர் நமே பாவ சிஷ்யத்தே அப்படின்னா அப்படி தான் சொல்லியானோம் மாற்றக்கூடாது மாற்றினா விபரீதமானதெல்லாம் நடக்கும்னு சாஸ்திரம் சொல்கிறது ஆனால் நம்ம சொன்னால் நம்ப மாட்டாங்க யாரும் பாவம் ஏதோ பிடிச்சுன்னு கத்துறாரு அப்படின் ஆனால் அதுக்குன்னு சாஸ்திரம் எழுதி வச்சுட்டு போயிருக்கானே கல்யாணி ராகத்தையும் காம்போதி ராகத்தையும் மாற்ற முடியுமா கல்யாணிலே எமன் கல்யாணி பூர்வ கல்யாணி அந்த கல்யாணி இந்த கல்யாணின் ஜன்ய ராகங்கள்லாம் வேற அதுக்கு ஆரோகணஸ்வரம் அவரோகணஸ்வரம் இருக்கு அதுக்கப்புறம் தானே கல்பனாஸ்வரம் எல்லாம் பாடம் பண்ணியும் சாப்பா சா அதுவே தகராறுல இருக்கு நிறைய பேர் சாப்பா சாவே ப்ராப்ளம் அதுவே அப்படி இருக்கும்போது நம்ம என்ன வேதத்தை வந்து ரொம்ப வேதத்தை அவ்வளோ தூரம் நம்ம காப்பாற்றின் இருக்கோம் சும்மா ஒன்றும் இல்லை அபிமானமோ எண்ணமோ எப்படியோ வேதத்தை இத்தனை வருஷம் காப்பாற்றிட்டோம் இல்லையா அந்த வேதம் இவ்வளவு தூரம் மகிமையாக இருக்குது அதெல்லாம் உரு போட்டு உரு போட்டு உரு போட்டு பார் விசையில் பயிர் பன்னாலும் ஓதும் வேதம் சும்மா ஒன்றும் இல்லை வே பயின்று காலமிருந்து அபியாசம் स्वाध्याय பிரவச்சனாபிய பிரமதித்தே தவிய வேதம் ஓதிய வேதியற்கோர் மழை மழை மும்மாறியில வேதம் ஓதிய வேதியற்கோர் மழை நீதி வழிவா வாழ்க அந்தனர் வானவர் ஆனம் இதுதான் எழுதி போட்டார் திருஞான இந்த அனல்வாதம் புனல்வாதத்துக்கு எழுதின பாட்டு இதுதான் வாழ்க அந்தனர் தான் தண்ணியில் விட்டார் இல்லையா திருவேடகம் வரைக்கும் எதிர்த்து வந்தது இல்லையா இது இந்த பாட்டு தான் அது வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே அந்த பாட்டை எழுதி மதுரையில் போட்டார் இருபத்தி கிலோமீட்டர் இவ்வளோ தூரத்துக்கு எதிர்த்துக்கிண்டே வந்திருக்கு இந்த பாட்டு அது எழுதினவருடைய மகிமை பாட் ஓலை எழுதினவர் அவருடைய பிரபாவம் அது வந்திருக்கு அவ்வளோ தூரத்துக்கு எழுத்துகிட்டு வந்திருக்கு அதனால தான் அந்த திருவேடகத்தில் இருக்கிற சுவாமிக்கு சம்ஸ்கிருத்தில் பேர் பத்திரிகா பரமேஸ்வரர் பத்திரிகா பரமேஸ்வர் அந்த ஏடகநாதருக்கு பேர் பத்திரிகா பரமேஸ்வர் ஏலவார் குழலி சுகந்த குந்தலாம்பா எல்லாம் இந்த கதையெல்லாம் இருக்கட்டும் சிக்ஷா சாஸ்திரம்னு சொன்னால் உச்சாரண சாஸ்திரம் எதுக்காக இந்த உச்சாரண சாஸ்திரம் இருக்குதுன்னா இந்த வேதத்தை பாதுகாக்கிறதுக்காக சந்தை சொல்லி திருவை சொல்லி குரு ஒரு தடவை சொல்லுவார் சிஷ்யன் ரெண்டு தடவை சொல்லணும் பார்க்குறீங்க இல்லையா நான் கீதை சொல்லி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி சொல்லித்தரோம் பிரித்து பிரித்து சொல்லித்தரோம் அப்புறம் சேர்த்து சொல்லித்தரோம் அப்புறம் ரெண்டையும் சேர்த்து சொன்னால் முழிக்கிறான் தூங்குகிற நேரம் ஆயிடுத்து காலம்பறை சொன்னால் சொல்லிவிடுவான் அது தூங்குற நேரம் அந்த நேரம் கீதை சொல்லி கொடுக்குறோம் நம்ம சிக்ஷியத்தை அனையா இது சிக்ஷா அது சீக்ஷா வியாஸ் சம தைத்திரியம் சொல்கிறது வர்ணஸ்வர மாத்திராபலம் சாமசந்தானுக் சீக்ஷாத்யா எழுத்து அப்புறம் அதுக்கு ஸ்வரம் இதில் இன்னும் முக்கியமானதெல்லாம் இருக்குது நான் நிறைய சொல்லலை ஸ்வரம் ரொம்ப முக்கியம் அக்ஷரம் முக்கியம் ஸ்வரம் முக்கியம் வச்ச அர்த்தங்கள்லாம் மாறும் பேச்சுலத்தை வச்சுதானே புரிஞ்சுக்கிற விதங்கள்லாம் மாறுகிறது உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னா உடம்பு எப்படி இருக்கு இதுதான் நான் உதாரணமா வச்சிருக்கேன் என்ன உடம்பு எப்படி இருக்கு சப்தம் ஒண்ணுதானே உடம்பு எப்படி இருக்கு எப்படி பாருங்க அர்த்தம் மாறுதா இல்லையா ஆ இப்போ நம்ம பூர்ணமத பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூணமுதட்சது பூனச பூர்ணமத பூர்ணமே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி இப்படி சொன்னால் என்ன ஆகும் இப்படி சொல்கிற பரம்பரை இப்போ ஆந்தாச்சு ஆயினால் வந்து ஏற்கனவே நமக்கு நிறைய இருக்குது இது மாத்திரம் இது நிறைய இப்படி இந்த பரம்பரை கர்ண பரம்பரை இல்லை குருட்டு பரம்பரைன்னு அந்த பரம்பரானிட்டான் அதனால் ஜாகிரதையாக இருக்கவேண்டும்ருக்கு வேதத்தை சொல்ல சொல்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க கொஞ்சம் ஏமாந்தால் பெசிக்கினா போச்சு நம்மளால் முடிஞ்சால் காப்பாற்றணும் இல்லாட்டி இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கணும் முடிஞ்சால் வேதத்துக்கு உபகாரம் பண்ணணும் இல்லாட்டி வேதத்தை அதனால தான் அது வந்து கர்ப்பத்திலேருந்தே கேட்கணுங்கிறாங்க குழந்த கர்ப்பத்தில் இருக்கிறபோது அப்பாவுக்கு கர்ப்பதீக்ஷன்னே பேர் கர்ப்பதீட்சையில் அவனுக்கு ரொம்ப நியமங்கள் ஜாஸ்தி தகப்பனுக்கு அவன் இதைத்தான் சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது அவன் குழந்தைக்காகவே நிறைய ஜபங்கள்லாம் பண்ணணும் தியானம் பண்ணும் நிறைய விதிகள்லாம் இருக்குது இப்போ தர்மசாஸ்திரங்கள் அதெல்லாம் இருக்குது மனைவி கர்ப்பமாக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவன் தீட்சைக்கு சங்கல்பம் பண்ணி ஆகணும் பண்ணி அந்த குழந்தை பிறந்து ஜாதகர்மா நாமக்கரணங்கள்லாம் பண்ணி அந்த கர்மாக்கள் எல்லாம் பண்ணுற வரைக்கும் அந்த கர்ப்பதீக்ஷா விசர்ஜனம் பண்ண முடியாது தாடி வளர்த்துன்னு சரி போட்டு ஷிக்ஷா எல்லாம் எதை சொல்லி புலம்புறது அதனால் வந்து விஷயம் தெரிஞ்சால் தான் இதெல்லாம் சொல்ல முடியும் தெரியலன்னா இதெல்லாம் சொல்ல முடியாது இதுக்கெல்லாம் சம்பிரதாயமாக நிறைய ட்ரெடிஷ்னல் பேக்ரவுண்ட் இருந்தால் தான் புரிஞ்சுக்கவும் முடியும் ஷிக்ஷா ஹிந்து மதத்தினுடைய பலமும் பலம் என்னென்னா டெப்த்து தான் பலஹீனம் என்னென்ன டெப்த்துங்கிறான் ஏன்னா இவ்வளோ டெப்த்தாக இருந்தால் எவையாக தெரிஞ்சிக்க முடியுங்கிறான் ஏன்னா இவருக்கு டிவிலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவர் இந்த மாதிரி கண்டதில் லௌகிக்கத்திலே இருக்கிறவன்ட்ட போய் இதனுடைய ஆழத்தை பற்றி பேச முடிய கழுதைக்கு தெரியுமா வேண்டாம் பத்ரம் வதாமா சிக்ஷம் சிக்ஷா சிக்ஷான்னா இது சரி இது முடிச்சுடும் ஒரு வழியா அப்புறம் கல்பஹா கல்பஹான்னு சொன்னால் இந்த சடங்குகளை எந்த மந்திரத்தை எந்த இடத்துல எதுக்கு உபயோகப்படுத்தணும்னு இருக்கு கல்யாணம் பண்ணி பாணிகிரணம் பண்ற நேரத்தில் பார்த்து கல்யாணம் பண்ணி மந்திரத்தை வந்து பாணிகிரணம் பண்ண போறான் அப்ப பார்த்து வந்து கர்மத்தினால ஒண்ணும் இல்லை குழந்தையால உருப்படி ஆக மாட்டேன் அவன் இனிமேதான் பணம் சம்பாதிக்க போறான் கல்யாணம் குழந்தை பெற்றுக்கு போறான் அவனை போய் குழந்தைகளால் ஆவதென்ன படத்தால் ஆவதென்னு அங்கயே போய் சொல்றது அப்புறம் தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம் பத்தம் நமக்கே சொல்றான் பாவம் தெரியாம சொல்ற பேசாம இருக்கும் ஆக எந்த மந்திரத்தை எது கல்யாணத்துல எந்த மந்திரம் சொல்லணும் இறந்து போனால் எந்த மந்திரத்தை சொல்லணும் சந்யாசிக்கு எந்த மந்திரம் சொல்லணும் எல்லாம் இடம் பொருள் எல்லாம் பார்த்து தான் சொல்லணும் கல்பசாஸ்திரம் அதுக்கு அதுக்குன்னு இருக்குது எந்தெந்த மந்திரங்களை எப்படி எப்படி எந்தெந்த கர்மாக்களில் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற சாஸ்திரம்தான் கல்பசாஸ்திரம் அதெல்லாம் நிறைய சூத்திரங்கள்லாம் இருக்குது சூத்திரம் ஸ்மிருதி இதெல்லாம் கல்பத்தில் சேர்ந்தது இதெல்லாம் நீங்கள் விரிவாக படிக்கணும்னா அதுக்கு வந்து சம்ஸ்கிருத சாகித்ய இதிகாசகா சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் இருக்குது இல்லையா சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் ஹிஸ்ட்ரி இருக்குது அது படித்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கு அததுக்குள்ள சாஸ்திரங்களை படித்தா நமக்கு தெரியும் அந்தந்த விஷயங்கள் சிக்ஷா கல்பஹா இங்கே பையங்களெலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க சிக்ஷா சாஸ்திரம் படிக்கிறான் தினம் சொர சொரத்தோடு எல்லாம் அழகாக சொல்லிகிட்டு இருக்கான் பார்த்து இல்லை அது அந்த ஸ்லோகத்திலாம் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க பசங்க வியாக்கரணம் வியாக்கரணம்னா இலக்கணம் இலக்கணம் தெரியாமையும் படிக்க முடியாது எங்கே வந்து இது வந்து வர்த்தமான காலமாக பூத்த காலமாக பவிஷ்யத் காலமாக தத்துவமசி இருக்குது அசிங்கிறது என்ன என்ன காலம்னு கேட்டால் என்ன சொல்கிறது அதுலேயே பாருங்கள் அபி அபிப்பிராயம் அதை வந்துவிடுத்தும் அத்தத்துவமசிங்கிறார் ஒருத்தர் தசியத்துவமசிங்கிறார் ஒருத்தர் தத்துவமசிங்கிறார் மூணு மாதம் இந்த தத்துவமசிக்குள்ளே வந்துவிடுத்தும் மத்வாச்சாரியார் சொன்னார் ஆ சேர்த்துக்கணும்ட்டார் அத்தத்துவமசி போடு ராமானுஜ்னர் தத்துங்குறத அப்படியே எடுத்துக்கப்படாது தசியத்துவமசி அவனுடையவனாக நீ இருக்கிறாய் சங்கராச்சரே சொன்னார் அவனாகவே நீ இருக்கிறாய் நீயாகவே அவன் இருக்கிறான் அவன் வேறு நீ வேறு இந்த இது பாருங்கள் கிராமர் பாயிண்ட்லயே மாறுறது அப்படியே நம்ம எடுத்துக்கணும் தத்து தத்துவாவே எடுத்துக்கிறோம் தொம் தொமாவே எடுத்துக்கிறோம் அசி அசியாவே எடுத்துக்கிறோம் மற்றவங்கள்லாம் அதை வந்து தச்சப்தத்தை சஷ்டியில் எடுத்துக்கணும் தச்சப்தத்துக்கு முன்னால் ஒரு நஞ்சு போடணும் இப்படிலாம் மீனிங் கிராமர்னால தானே இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இதெல்லாம் வியாக்கரணம் இல்லை முகம் வியாக்கரணம் புரோப்தம் பகவானுக்கு முகம் வியாக்கரணம் வியாக்கரண ஞானம் இருக்க இருக்க என்னென்ன தீட்டின்ண்டே இருக்கலாம் சாஸ்திரத்தோட டெப்த் புரிஞ்சுகிட்டே இருக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் வியாக்கரணமே நமக்கு லட்சியம் கிடையாது வியாக்கரணம் வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு நமக்கு அவசியம் தேவை சப்தசாஸ்திரம் அனதீத்ய வக்துமிச்சதி புமான் வச்சாந்தரே ரோத்துமிச்சதி வனே மதோத்கடம் கமலநால தந்துனா அப்படின்னு ஒரு ஸ்லோகமே இருக்கு அதாவது சப்தசாஸ்திரம் கிராமர் தெரியாமல் ஒருத்தன் பேசினான்னா சபையில் அது பண்டிதர்கள் சபையில் உங்கள் சபையில் இல்லை பண்டிதர்கள் சபையில் ஒருவன் இலக்கணம் தெரியாமல் பேசிவானே ஆனால் அது எப்படிப்பட்டதுன்னா மதம் பிடிச்ச யானையே தாமரை தண்டுினால கற்றத்துக்கு சமானமாகும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு ஏக சப்த சுக்ஞாத சுஷ்டு பிரயுக்தொர்கே லோகே ஒரு சொல்லை நன்றாக அறிந்து நன்றாக எவன் உபயோகிக்கிறானோ அவன் சொர்க்க லோகத்தில் பெறுவான் அல்ல ஒரு ஸ்லோகத்தை எடுத்தால் இப்போ பாருங்கள் தத்திர அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறோம் அப்பரா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறோம் அப்புறம் ரிக்வேதா அப்புறம் வேணும்னா என்ன வேணாம்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது கிராமர் பாயிண்ட்டாகவே கிளாஸ் எடுக்கணும்னா இலக்கணத்தை படிக்க படிக்க என்னாகிறதுனா நுண்ணறிவு உண்டாகிறது சற்றுலா இன்னும் சூக்ஷமா விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது அல்ல வியாக்கரணம் தேவை ஆக எப்படி உச்சரிக்கணுங்கிற சாஸ்திரம் தெரியணும் எந்த மந்திரத்தை எந்த இடத்துல எப்படி பிரயோகம் பண்ணணுங்கிறது தெரியணும் அப்புறம் அந்தந்த மந்திரங்களுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இலக்கண அறிவு தேவை அப்புறம் நிருப்தம் இந்த சிக்ஷாங்கிறது வந்து ஃபோனடிக்ஸ் கல்பகாங்கிறதுக்கெல்லாம் சொல்ல முடியாது அந்தந்த சடங்கை எந்தெந்த இடத்துல எந்த மந்திரங்களை சொல்றதுன்னு சொல்லணும் ரிச்சுவல் ப்ராப்பர் ரிச்சுவல் மந்த்ராஸ் அப்படின்னு சொல்லணும் அப்புறம் வியாக்கரணம்னா கிராமர் நிருப்தம்ங்கிறது ஆங்கிலத்துல எட்டிமாலஜிங்கிறாங்க எட்டிமாலஜி நிருப்தம்னு சொன்னா எதா எந்தெந்த சப்தம் இப்படி வந்திருக்கு பிரம்மன் அப்படின்னா என்னன்னா பிரஹ் அப்படிங்குற தாத்துல இருந்து வந்திருக்கு அதோட மண்ணுங்கிற பிரத்யம் சேர்ந்துருக்கு பிரஹ்ங்கிற தாத்துவோட பிரஹ்ங்கிற தாத்துவோட மண்ணுங்கிற பிரத்யம் சேர்ந்ததுனால பிரம்மன்ங்கிற சப்தம் வந்திருக்கு ஆத்மாவுக்கு நாலு வகையான டெரிவேஷன் ஆப்னோதி அத்தி ஆதத்தே யாப்னோதி எதா தத்தே யச்சாத்தி விஷய யச்சாச சந்ததோபாவ தஸ்மாத் ஆத்மேதி கீர்த்தியத்தை ஆத்மாவுக்கு லக்ஷணங்கள் சுரேஸ்வராச்சாரியர் பிருகதாரணிக வார்த்திகத்தில் சொல்கிறார் ஆஹா ஒரு சப்தத்தை எடுத்த அத்தி இ ஆத்மா ஆப்னோத்தி இத்தியாத்மா சந்ததோபாவா இத்தாத்மா சொல்லாம் வேதாத்து ஒரு வேர்டோட டெரிவேஷன் என்ன துரியோதனன் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த யுதிஷ்டிரன்னா என்ன அர்த்தம் யுதி ஸ்திரா யுதி யுதிஷ்டிராக இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி மனசுக்குள்ளே பதிய வைக்கிறதுக்கு அதெல்லாம் நிறைய அப்படியே சொல்லிகிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் நாமபதம் கிரியாபதம் இதெல்லாம் வந்து எப்படி இப்படி எடுத்துக்கணும் எல்லாம் தனி சயின்ஸு நிருத்தம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க வேதம் படிக்கிறவன் வெறும் வேதம் படித்தா மாத்திரம் அவன் பூர்ணமாக மாட்டான் சாங்கோ பாங்க சாங்கோ பாங்கஹா என்ன அர்த்தம் ச அங்கம் உப அங்கம் அதனாலதான் சாங்கோ இருக்கு நீ கர்மா பண்ணால ஒரே சாங்கோ இருக்கு அப்படிம்பா சாங்கோ பாங்கம்னா என்ன அர்த்தம் ஒண்ணும் குறவிலாம எதெல்லாம் உண்டு அத்தனை சேத்து பூர்ணமா பண்ணிருக்கேன் சாங்கோ பாங்க ஆஹ் நிருத்தம் என்ன சந்தா சந்தகான்னு சொன்னால் அந்த ஒரு ஒரு சந்தகாங்கிறதுக்கு த இங்கிலீஷில் மீட்டர்னு சொல்கிறோம் சந்தாஸ்திரம் பிங்கள ரிஷின்னு ஒரு ரிஷி பண்ணியிருக்கார் இந்த சந்தாஸ்திரத்தை நூற்றி எட்டு சந்தஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க ரிக்வேதமே இருபதோ இருபத்தி இருபத்தோரு சந்தஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கு அப்படி தான் சொல்கிறார்கள் அஞ்சு வரியில் இருக்கிறது இப்போ காயத்ரி மந்திரம்னு சொன்னால் அது வந்து காத்ரி வந்துறதுக்குள்ளேயே நிறைய சந்தஸுக்குள்ளேயே அவாந்திரமெல்லாம் இப்படி இந்த ஜன்ய ராகன்னு சொல்கிற மேலகர்த்தா வந்து எழுபத்தி ரெண்டு மேலகர்த்தா இருக்குது இந்த மேலகர்த்தா குள்ள எல்லாம் இத்தனை ராகம் இருக்குது தர்பார் கானடி கானடா தர்பாரி கானடா அப்புறம் வந்து என்னது நாயக்கி தர்பாரி என்னெல்லாமோ பிரிக்கிறான் உள்ளுக்குள்ளே போயின்ட்டே இருக்கு எல்லாத்தையும் ஸ்லோக ரூபத்தில் எழுதி வச்சிருக்கான் தாளம் எப்படி எல்லாம் க தாளம் ஸ்லோகம் இருக்கு எல்லாம் ஒன்று ஒன்றும் சாஸ்திரங்கள் ஒன்று ஒன்றையும் பார்க்க பார்க்க என்னென்னா அண்ணாமலையார் மாதிரி இருக்கும் போயிட்டே இருக்கு அண்ணாமலை எப்படி இருக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி அடிமுடி காண முடியாத அண்ணாமலை மாதிரி பகவான் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் பார்க்க பார்க்க இதோட டெப்த்து என்ன என்ன சாஸ்திரத்தோட கரையை கண்டவை யாரு ஒருத்தரும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில சில் நாள் பல்பினி சிற்றறிவினர்பர் பரிமை அழகர் நம்மெல்லாம் எப்படின்னா கொஞ்ச நாளைக்கு இருக்கோம் அதுக்குள்ள பல தலைவலி அ புத்தியும் சரியா வாங்கிக்க மாட்டேங்கிறது சில் பல்பிணி சிற்றறி உடைய நாம் சாஸ்திரமும் இருக்குன்னா பிரம்மாண்டமாக இருக்கு கற்க கஷடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு இருக்க வேண்டிதான் சந்தகாங்கிறதுக்கு மீட்டர்னு பேர் செய்யுள் இலக்கணம் ஒரு அதுக்கெல்லாம் வந்து இந்த வெண்பா பாடணுன்னா இத்தனை எழுத்து இருக்கணும் இத்தனை வரி இருக்கணும் தமிழில் இருக்கு அதே மாதிரி இந்த சம்ஸ்கிருதத்துலேயும் அதுக்கு சந்த சாஸ்திரம்னு பேர் இதை வைத்து இதை தெரிஞ்சிருக்கணும் வேதம் படிக்கிறவங்களுக்கு இது என்ன மீட்டருன்னு தெரியணும் தினந்தோறும் சந்தியாவந்தனத்தில் இது இருக்குது அதெல்லாம் நிறைய கட் பண்ணியிருக்கணும் காயத்ரி உஷ்ணிக்கு அனுஷ்டிப்பு பங்கி திருஷ்டுப்பு ஜத்தியாம்சி சொ திருஷ்டுபுந்தருணேந்திர விஸ்வே தேவா தேவதாக பிராணாயமே விநியோக அப்படி சொல்லி பிராணாயாமம் பண்றதுக்கு முன்னால இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த சந்தஸை சொல்லிவிட்டு இந்த தேவதைகளை எல்லாம் ஸ்மரித்து விட்டு பண்ணுகிறோம் என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த சந்தஸ்ன்னா இப்போ காயத்ரி சந்தஸ் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பழக்கத்தில் நமக்கு அது தெரிஞ்சது மூணு பாதங்கள் த்விபதா காயத்ரி இருக்குது த்ரிப்பதா காயத்ரி இருக்குது காயத்ரி பிள்ளையே பிள்ளைய நிறைய பேதங்கள்லாம் இருக்குது அன்றைக்கி கூட ஒரு இப்போ இது பார்த்தோம் நெச்சுத் பூஜவ் அப்படின்னு சொல்லி அதில் வேற ஒரு தனியாக ஒரு காயத்ரி நெச்சுத் காயத்ரி சந்தகா எதுக்கு சொல்கிறேன் இந்த கானடாக்குள்ளே போனால் தர்பாரி கானடா அந்த கானடா இந்த கானடாலாம் சொல்கிறோமே அது மாதிரி தான் இதுக்குள்ளே இருக்குது சந்தஸ் இதை வச்சுக்கொண்டே வைஷ்ணவர்கள் ஒரு மந்திரத்துக்காக ஒருத்தர் பேசி ஒரு ச வைஷ்ணவ சம்பிரதாயத்தோடு ஒருத்தர் பேசிட்டு இருபோது தெரிஞ்சுது இப்போ இந்த சஹசிரசீருஷன் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம் புவம் ஒரு மந்திரம் இருக்குது விஸ்வன் நாராயணன் தேவம் பதம் இது சந்து கரெக்டாக இருக்குது சஹசிரசீருஷந்தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்புவ கீதை சொல்ற மாதிரி சொல்லலாம் விஸ்வன்னாராஜன்தேவம் அக்ஷரம் பரமம் பதம் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயு சொல்லி பார்த்தா தான் வரும் மாமகா பாண்டவா செய்வ ஒரு எழுத்து கூடினா கூட இடிக்கிறது லேசாக தெரியும் சில சமயம் தெரியாமல் கூட உட்காந்துருக்கும் அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அன்னைக்கு அந்த நைஷ்கர்ம சித்தி சொல்லுங்கள் அது தெரியவே மாட்டேங்குது அந்த ஆச்சாரியர் சொன்னா தான் புரியுது சந்தஸ் அதில் வந்து அவங்க என்ன ஆர்கியூ பண்றாங்கன்னா சப்ரம் பரமஸ்வராட் அப்படின்னு சொல்றோம் அந்த வைஷ்ணவர் சொன்னார் இதில் ஹரிய நீங்க நுழைச்சிருக்கே அப்படின்னார் சந்தஸ் சொல்லி பார்த்தா தெரியுது சப்ரம்ம சசி சோக்ஷர்பரமஸ்வராட் சொல்லி பாருங்க சரியா வருது இல்லை ஹரிஹிங்கிறது நுழைச்ச மாதிரி நான் சொன்னேன் ஏன் சிவஹா சொல்லப்படாதான்னு கேட்டேன் அப்புறம் அவர் என்ன யோசிச்சு போயிட்டாரு உங்களுக்கு சப்ரம்ம சசிவ சஹரி சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட் சம்ம சசிவஹா சஹரிஹி சேந்திரஹா சோக்ஷரஹா பரமஸ்வராட் இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அவர் சொல்றார் இதுல ரெண்டு அக்ஷரத்தை நுழைச்சிருக்கான் முதல்லு குறிக்கும் போட்டு பிரம்மா சிவன் இந்திரன் அக்ஷர பரமஸ்வர சரியா இருக்குமே அப்படின்னா நான் என்ன சொன்ன போடப்படாதா அப்படின்னா சப்ரம் சோக்ஷர்பரமஸ்வராட் அப்படி சொன்னா தானே இருக்கு நான் பேசல அவர் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் மீட்டர் இடிக்கத்தான் செய்யறது ஏன்னா மீட்ரு ஃபுல்லா கரெக்டா வருது இந்த மந்திரம் முழுக்க மீட்டர் சரியா இருக்கு இது ஒண்ணு இடிக்கிறது அவர் சொல்றதுல நியாயம் இருக்கு அவர் ஹரிய எடுக்கணுங்கிறார் நாம சிவனை எடுக்கணும் அவர் ஹரிய எடுத்து இந்த சந்த தச்சப்தத்துக்கு ஹரி அச்சு எடுத்துக்கணுங்கிறார் நான் என்ன சொல்ல என்ன ஏன் சிவசப்தத்தை எடுத்து சகா சச்சப்தத்துக்கு போட்டுட்டா என்னன்னா யாரோ நுழைச்சு விட்டா எதை எப்ப நுழைச்சா நமக்கு தெரியாது என்ன பண்றது அது மாத்திரம் இல்லை சில சமயம் வேதத்துல வேதத்துலேயே ரூல் எல்லாம் மீறதும் வேதத்துல இருக்கு அது ஏன்னு தெரியாது உதாரணத்துக்கு கர்ணேபிஸ்ருணியாம தேவாகான்னு சொல்றோம் கர்ணேபிஸ்ருணியாம தேவாகாங்கிறது சொல்லி பாருங்க கர்ணேபிகிறது எந்த கிராமர்லையும் வராது கர்ணேபி பதிரங் கர்ணேபிஹி கர்ணைஹின் தான் சொல்லணும் கர்ணை சூணுயாம தேவாக சொல்லி பாருங்கள் சரி வராது அது வேதத்துக்குன்னு சில இலக்கணம் இருக்குது லட்டு வர்த்தமானே லேட் வேதே பூத்தே லுங் லங்லிஸ்தித்யாசிஷோஸ்து லிங் லோட்டவு பவிஷிய புரியுறதா உங்களுக்கு நமஸ்காரம் சுவாமி உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் உங்கள் உபநிஷத்து கிளாஸுக்கு ஒரு நமஸ்காரம் லட்டு வர்த்த நான் கொஞ்சம் சொல்கிறதுக்கே நீங்கள் இப்படி இருக்கீங்க இன்னும் பேச ஆரம்பித்தாச்சுன்னா முடிக்க முடியாது எல்லாம் ஒன்று எடுக்க ஆரம்பித்தா அவ்வளோ லட்டு வர்த்தமானே லேட்டு வேதே வேதத்தில் லேட்டுங்கிறதே வேதத்தில் தான் அது லேட்டாக வந்திருக்கு இதெல்லாம் லேட்டாக வந்திருக்கு அது ஏற்கனவே இருக்குது இது லேட்டாக அது போட்டான் இங்கிலீஷ் லேட்டு லட்டு வர்த்தமானே லேட் வேதே பூதே லுங் லங் லெட்டஸ்தா இதெல்லாம் வந்து லட்டு லக்காரமெல்லாம் சொல்கிறோம் இல்லையா பவிஷ்யத் காலம் பூத காலம் அனத்தியத்தன பவிஷ்யத்து அத்தியத்தன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நல்லா இதுக்குன்னு கவனம் கொடுத்தோன்னு வச்சு உடேன் தெரிய சரியா தினமாக ஆசிரமத்தில் இருக்கேனேன்னு தோணும் எனக்கே சில சமயம் எதுக்குப்பா இப்படி இருக்கும் இதெல்லாம் வாசிட்டு எங்கேயோ வாசிட்டு இப்படியெல்லாம் விவகாரத்தை திண்டாடுறோமேன்னு தோணும் பரவாயில்ல ஏதோ நல்லதான் நாலு பேர் நல்லா படிச்சு அவங்கெல்லாம் படிக்கிறாங்கன்னா சந்தோஷம் தானே எல்லா உபாதியும் ஒன்று தானே எல்லா உபாதியெல்லாம் வேறு வேறையாக இருந்தாலும் உபகித சைதன்யம் ஒன்று தானே அதனால் அந்த மட்டு அவங்க படிக்கிறது நமக்கு படித்த மாதிரி சந்தோஷம் என்னாச்சு சந்த சாஸ்திரம் சந்தஸ்துனா புரியறது இல்லையா மீட்டர் எழுத்தெல்லாம் எவ்வளவு இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த கதையெல்லாம் சொன்னேன் சப்ரம்ம சசிவ காயத்ரிக்கு இருபத்தி நாலு அக்ஷரம் நிச்சத் 23 இருபத்தி இருபத்தி மூணு அக்ஷரம் இப்படிலாம் நிறைய அக்ஷர கணக்கெல்லாம் இருக்குது அதாவது நாற்பத்தி நாலு எழுத்துள்ள ஸ்லோகங்கள் அனுஷ்டுப்புக்கு முப்பத்தி ரெண்டு பகவத்கீதை முழுக்க அனுஷ்டுப் சந்தஸ் அங்கங்கே நாற்பத்தி நாலு எழுத்துள்ள திருஷ்டுப் சந்தஸ் இருக்குது பகவத்கீதை முழுக்க ரெண்டே சந்தஸ் ரெண்டே மீட்டர் அதான் ஹோல் மகாபாரதம் இப்படி தான் நினைக்கிறேன் ஹோல் மகாபாரதமே பெரும்பாலும் ரெண்டே மீட்டர் தான் ஒன்று அனுஷ்டும் இல்லாட்டி திருஷ்டு இந்த மீட்டரில் இருக்கு அதை நீங்கள் படிக்கணும்னா அது ஒரு தனி சாஸ்திரம் சந்தஸ் சாஸ்திரம் வேதத்துக்கே ஒரு பேர் சந்தஸ் பிராமணனுக்கு ஒரு பேரே சந்தத் வேதத்தை படிக்கிறவன் ஸ்ரோத்ரிய சந்தோ தீத்தே அப்படின்னு சூத்திரம் ஸ்ரோத்ரிய சந்தோ எவன் சந்தஸ் அத்தியனம் பண்ணுறானோ அவனுக்குத்தான் ஸ்ரோத்ரியன்னு பேர் ஆஹா சந்தகா அப்புறம் அடுத்தது வந்துடுவோம் நம்மள் ஜோதிஷம் இத்தி ஜோதிஷம் ஜோதிஷம்னு சொன்னால் இந்த ஜோதிஷாஸ்திரம் ஜோதிஷம் ஜோதினா என்ன அர்த்தம் பிரகாஷம் அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த லூமினரிஸ் இதெல்லாம் சொல்கிறோமே இந்த சூரியன் சந்திரன் எல்லா நட்சத்திரங்கள் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் ஜோதி இருபத்தேழு நட்சத்திரம் வேதத்தில் இருபத்தெட்டு நட்சத்திரம் அஷ்டாவிஹிம்சோபா நக்சத்திராணாம் கிருத்திகா பிரதமம் அபரணீருத்தமம் அதில் தேவநக்ஷத்திரங்கள் வேற யமநக்ஷத்திரங்கள் வேற கிருத்திகா பிரதமம் விசாஹேவுத்தமம் தானி தேவநக்ஷத்ராணி அனுராதா பிரதமம் அபபரணீருத்தமம் தானி யமநத்திராணி எல்லாம் வேத வாக்கியம் எல்லாம் வந்து ருத்துக்களை பற்றி வேதத்தில் இருக்குது எல்லா நக்ஷத்திரங்களை பற்றி சொல்லாம் இந்த ஜோதிஷ சாஸ்திரம் இருக்கு இதெல்லாம் எதுக்கு இந்த காலத்தில் வந்து இந்த ஜோதிஷ சாஸ்திரம் வந்து நம்முடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு நிகழ்காலத்தை கோட்டை விடுற சாஸ்திரமா இருக்கு நிகழ்காலத்தை கோட்டை விட வைக்கின்ற எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்றதுக்கு தானே இப்ப எல்லாரும் போனாலே அவருக்கு தெரியும் இன்னைக்கு விஷயம் இல்லை நாளைக்கு என்ன நடக்கும் போது கேட்க போறான் ஆகையனால இந்த ஜோதிஷ சாஸ்திரம் இப்போ என்ன ப்ரெடிக்ஷன் அதாவது என்ன நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நிறைய பேர் போகிறாங்க சர்வதாரி வருஷத்தோடு ஜாதகம் போட்டிருக்கான் பஞ்சாங்கத்திலேயே போட்டிருக்கான் ஆனால் அந்த காலத்தில் அது இல்லை எந்த கர்மாவை எப்போ அமாவாசை இன்றைக்கி எந்த கர்மா பண்ணணும் இப்போ நம்ம தினம் காலம்புற சங்கல்பம் சொல்கிறோம் பிரதமே பாதை ஜெம்புத்வீபே பாரத இந்த வாசரம் இந்த நட்சத்திரம் இந்த திச்சி லக்னம் யோகம் கரணம் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கர்மங்களுக்கு அந்தந்த திதிர் வார திதிர் விஷ்ணு ததாவாரா நக்ஷத்திரம் விஷ்ணு ரேவச்ச யோகஸ்ச்ச கரணம் செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து எல்லாம் ஜோதிஷ சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் சடங்குகள் செய்யப்பட வேண்டும் எந்த கர்மா பண்றதா இருந்தாலும் நாள் பார்த்து தான் பண்ணணும் ஆகவே அதற்காக சொல்லப்பட்டதை நமக்கு ப்ரெடிக்ஷனுக்காக சொல்லலை ஆஹ் ஜோதிஷம் இஷம் இது எல்லாம் என்ன வித்யா அபரா வித்யா இத்தனை வித்தியும் பார்ப்போம் இவ்வளோ விசேஷமாக பேசிட்டு கடைசியில் என்னன்னா இதெல்லாம் மோக்ஷத்தை தர வித்திய இல்லை ஆனால் ஞாபகம் வச்சுங்கோ அபராவித்யா ஆனால் பராவித்யாவுக்கு போகிறத்துக்கு அனுக்கிரகம் பண்ணுற சக்தி இதுக்கு இருக்கு அதை நம்ம மறுக்கக்கூடாது பராவித்யாவுக்கு போகிறத்துக்கு பரா வித்யாவில் இருக்கிற வேதாந்த சாஸ்திரங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் இதெல்லாம் ஆக்சசரிஸுங்கிறாங்க இல்லையா இந்த அங்களை வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கு வேதம் நான்கு சிக்ஷா கல்போ வியாக்கரணம் நிறுத்தம் சந்தோ ஜோதிஷம் இந்த மூணு மூணு ஆறு இந்த ஆறு அங்கங்கள் வேதத்தை புரிந்து அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது வேதம் அங்கி இதெல்லாம் அங்கம் அங்கியான வேதத்தை புரிந்து கொள்வதற்கு அங்கங்களான இந்த சாஸ்திரங்கள் துணை புரிகின்றன அப்புறம் அடுத்தது சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு சரி பராவித்யா என்னது இப்போ அது சொல்கிறார் யா தத்து அக்ஷரம் அதிகமியத்தே சா பரா பராவித்யான்னு எந்த வித்தியினால் அந்த அக்ஷரம் அறியப்படுகிறதோ முதல்ல பிரம்ம வி பிரம்ம வித்யான்னு ஆரம்பித்தோம் அப்புறம் பராவித்யான்னு வந்தது இப்போ என்ன சொல்கிறார்னா அக்ஷர வித்யான்னு சொல்ல போகிற அக்ஷரம்ங்கிறது என்னது காரணம் எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாகவும் அந்த ஒன்றை பற்றி சொல்லுங்கள் கிரர் அவர் என்ன சொல்றார் அக்ஷரம் கிரர் எயான்னு என்ன அர்த்தம் எந்த வித்தையினால் எயா வித்யா தத்து அக்ஷரம் தத்துனா என்ன அர்த்தம் தத்து ஜகதாரணம் சர்வ காரணம் சர்வ காரணம் அக்ஷரம் அதிகமியே அக்ஷரத்துக்கு சாதாரணமாக என்ன அர்த்தம் அக்ஷரம்னா இங்கே ஆல்பபெட்டுன்னு அர்த்தம் இல்லை அக்ஷரம்னா எழுத்து இல்லை இங்கே அர்த்தம் வந்து அதுவும் எழு அக் அழியாததுனால ஒரு எழுத்துன்னு ஒரு மாறாது அதனால அதுக்கு பேர் வச்சிருக்காங்க அக்ஷரம்னு சொன்னால் நக்ஷரதி மாறாதது அழியாததுன்னு அர்த்தம் அக்ஷரம் பிரம்ம பரமம் எட்டாவது அத்தியாயம் தொடங்குற சொல்லப்பட்டிருக்கு அக்ஷரம் பிரம்ம பரமம் அதிகமியத்தேனர்த்தம் அறிந்து கொள்ளப்படுகிறதோ எந்த வியையினால் அந்த அக்ஷரமானது புரிந்து கொள்ளப்படுகிறதோ உணர்ந்து கொள்ளப்படுகிறதோ அந்த வித்தியைக்கு பெயர் பராவித்யா இதில் ஒரு பதம் இருக்குது அதன்னு இருக்குது அதன்னு சொன்னால் பிறகுன்னு அர்த்தம் ஆனந்தரியார்த்தே ஆனந்தரியார்த்தே அதசப்தா பிறகுன்னு அர்த்தம் அதுக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்குது பராவித்யா தொடங்குற போதே அந்த அதசப்தத்துக்கு மங்கள அர்த்தமும் இருக்குது அத என்று சொன்னால் பிறகு மங்களம் இந்த பிறகுங்கிற வார்த்தைக்கே மங்களம்னு இருக்கு மங்களார்த்தம்னு சொல்லுவோம் ஆனந்தரியார்த்தம் சொல்லுவோம் எல்லாம் எடுத்துக்கலாம் எந்த சாஸ்திரம் அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா அதாத்தோ தர்மஜிக்யாசா அத யோகானுஷாசனம் எல்லாம் அதா தகுதாயா உபநிஷதம் வியாக்கியாசியமாக அசசப்தம் நிறைய கேட்குறோம் இந்த அதங்கிறதே ரொம்ப மங்களகரமானது மங்களசப்தம் ஓங்காரஸ் அசசப்தஸ் துவாவேத பிரம்மண்புரா கண்டம் பித்வா விநிரியாத்தௌ தஸ்மான் மாங்கலிகா உபவ் ஓங்காரத்தையும் அசசப்தத்தையும் பிரம்மதேவர் பிரம்மதேவருடைய கழுத்துலேருந்து பிச்சுன்னு வந்து தான் அவர் முதல்ல சொன்னதான் ஆகையினால இது ரெண்டுமே மங்களகரமான சப்தம் ஓம் அத அதனால்தான் பிரம்மசூத்திர க்ளாஸில் ஆரம்பிக்கிற போது ஓம் அத ஓம் அத ஓம் அதன்னு சொல்லிட்டு கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் ஆஹா அத பரா எந்த வித்தையினால் அந்த அக்ஷரமானது அறிந்து கொள்ளப்படுகிறதோ அந்த வித்யக்கு பராவித்யா என்று பெயர் ஏற்கனவே இந்த பராவித்யாவை பத்தி நான் விளக்கம் சொல்லிவிட்டேன் சொல்லிட்டேன் இப்ப நீங்க ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் கேட்டு போனாம நாலு வேதங்களும் அபராவித்தியில வந்துட்டே இப்ப திடீர்னு எந்த வித்தியினால அந்த அக்ஷரத்தை தெரிஞ்சுக்கிறோமோ அந்த வித்தியை வந்து பராவித்யான்னு சொல்கிறோம் இப்போ படிச்சுட்டுருக்கிற உபனிஷத்து என்ன உபநிஷத்து அதருண வேதத்தை சேர்ந்த உபநிஷத்து உபனிஷத்துக்குள்ளே என்ன சொல்கிறது நாலு வேதமும் அபராவித்தியன்னு சொல்கிறது நாலு வேதமும் அபராவித்யேன்னா இதுவும் அபராவித்தியில் தானே சேரும் அப்படின்னு நம்ம கேட்போம் இங்கே தான் நம்ம யோசிக்கணும் சங்கராச்சாரியருக்கு விளக்கம் சொல்கிறார் நீங்கள் சிம்பிளாக என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் முதல்ல அர்த்தம் என்ன வேத பூர்வந்தான் அபராவித்யா வேதாந்தம் பராவித்யா இது சாதாரணமான அர்த்தம் ஆதிசங்கரர் சொல்றார் அந்த பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஜானந்தான் பராவித்யா மற்ற வாக்கியங்கள் எல்லாம் அபராவித்யா அப்படி ஒரு அர்த்தம் சொல்லி வச்சிருக்கார் அப்புறம் உபனிஷத்து மந்திரங்கள் எல்லாம் காலையிலே சொன்னேன் வெறும் சப்த ராசிகள் வெறுமன பாராயணம் பண்ணினா அது அபராவித்யா அர்த்தம் தெரிந்து கொண்டால் அது பராவித்யா ஆக இங்க உபனிஷத்துல வந்து பிரம்மனைத்தானே சொல்லிருக்கு பிரம்மத்தை தெரிஞ்சிக்கிறது தான் பராவித்யா இப்போது பராவித்யாவை ஆரம்பிக்கிறார் பராவித்யா தொடங்குகிறது மந்திரத்தை படிக்கலாம் என்னெல்லாம் டெவலப்மெண்ட் பிரம்ம வித்யா சம்பிரதாய பரம்பரா அதுக்கப்புறம் வந்து சிஷ்யர் குருவை அணுகினார் எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகவும் அதை சொல்லிக் கொடுங்கள்னு சொன்னார் அவர் உடனே ரெண்டு வித்யை இருக்கப்பா தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று கீழான வித்தியை இன்னொன்று மேலான வித்தியினர் அந்த கீழானங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் மேலானங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் அப்புறம் அந்த கீழான வித்தியை அபராவித்யாவை விளக்கி சொன்னார் இதெல்லாம் அபராவித்யான்னு சொன்னார் பராவித்யாவை வந்து விளக்கி சொல்ல போகிறார் மந்திரத்தை படிக்கலாம் எத்ததேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் सर्वगतं सुसूक्ष्मं तदव्ययं यद्भूतयोनिं தூத்தோனி பரிப்பி எத்திரேஷ் अग्राह्यं அகோத்திரம் विभुं सर्वगतं सुसूक्ष्मं ோத்தம் திபா தூத்தி பரிப்பி அங்கிரஸ்மர்ஷி சவுநகருக்கு அன்போடு சொல்லுகிறார் பராவித்யை உபதேசம் பண்ணுகிறார் சாதாரணமாக கடவுளை பற்றி பேசுகிற வித்தியெல்லாம் எப்படின்னா ஒரு வடிவம் தான் சொல்லும் எல்லாத்துலையும் வடிவங்களைத்தான் நம்ம படிச்சிருக்கோம் சகுண பிரம்ம வித்தியெல்லாம் பார்த்தா சுத்த ஸ்பட்டிக சங்காசம் திரிநேற்றம் கங்காதரம் தசபுஜம் சர்வாபரணபூஷிதம் நீலகிரீவம் நாதினருமான வர்ணனை சிவருடைய வியர்மோத்தரீய வரைணியமயப்பதம் கமண்டல்வசூத்தா தாரிணம் ஷூலப்பணிநலந்தம் பிங்கலஜா சிாம முதாரிணம் லஷஸ்க்கருடமுமாம் அமத்தேனப் ப்ளம் ஷாந்தம் திவ்யோகமன்விதேவா சமாயுத்தம் சுராசுர நமஸம் அப்புறம் பார்க்க நித்திய சாஸ்வதம் சுத்தம் துவவம்கட்சரம் சர்வியாப்பீசானம் ருதிரம் வை விஸ்வரூபிணம் ஸ்லோகத்தை கவனித்தால் தெரியும் சம்ஸதம் தெரிஞ்சு இதை கவனிக்கிறபோது தெரியும் எதெல்லாம் சகுணபரமாக இருக்குது எதெல்லாம் நிர்ணபரமாக இருக்குன்னு தெரியும் லலிதா சாஸ்திரநாமத்தை எடுத்துனாலும் சரி எந்த சாஸ்திரத்தை எடுத்துனாலும் இருக்குது ஆக நம்ம என்ன பண்ணுறோன்னா முதல்ல இப்போ வந்து ஸ்கூலில் குழந்தைக்கெல்லாம் எடுத்தோம் நமக்கு வந்து இப்போ புரியும் ஒன்றுன்னா என்னென்னு புரியறது ரெண்டுன்னா என்னென்னு புரியறது குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா என்ன பண்ண வேண்டியிருக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு வாழைப்பழத்தை போட வேண்டியிருக்கு ஒரு வாழைப்பழத்தை போட்டு ஒன்றுன்னு போட வேண்டியிருக்கு அப்புறம் ரெண்டுன்னா ரெண்டு ஆரஞ்சு பழத்தை போட வேண்டியிருக்கு மூணு மாம்பழத்தை போட்டு மூணுன்னு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு படம் போட்டு அப்படி சொல்ல குழந்தைகளுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் அது ஒன்றுன்னு கிரகிச்சுக்கிறது அதுக்கு பெரிய விஷயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படிங்கிறது வந்து இப்போ நமக்கு சொன்னாலே புரிய நாலு நாலு இலையை பொறிச்சின்னு வர்ணா கரெக்டாக நாலு பொறிச்சு நாலு தான் கொண்டு வரணும் எதுக்கு நான் கொண்டு வந்துட்டேன் பதினஞ்சு வேணுன்னா நாலு எடுத்துக்கு வரணும் நாலுன்னு சொன்னால் நாலு கொண்டு நாலுங்கிறது தெரியும் நமக்கு இப்போ தெரிஞ்சு போயிடுது ஆனால் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் அந்த ஒன்னுங்கிறது ஒரு ஒன்னு ஒன்னுன்னு தெரிஞ்சுன்னு வந்துட்டாலே ஒரே ஆனந்தம் அம்மாட்ட வந்து எனக்கு இன்னைக்கு ஒன்னு சொல்லி கொடுத்தாங்க ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க மூணு ஒன்னு ரெண்டு பத்து சொல்லி கொடுத்தாங்க அப்ப ஒண்ணு சொல்லு பார்ப்போம் ஒன்னு ரெண்டு மூணுன்னு ரொம்ப ரெண்டு ஆசையோட சொல்லும் இப்ப நம்ம அப்படி சொல்ல முடியுமா ஆசையோட சொல்ல முடியுமா இதை போய் சொல்ல சொல்றீங்களே எல்லாரும் சொல்லுங்க ஒன்னு அப்படின்னா சொல்லத்தோணுமா ஏன் சுவாமி நாங்கள் இப்போ வந்து உபனிஷத் கிளாஸுக்கு வந்திருக்கோம் இப்போ இதுலேயும் நீங்கள் ஒன்றாம் கிளாஸ் தான் உண்டகோபனிஷத் படிக்கிற போது இப்போ என்னென்னா அத்ரேஷ்யம் அப்படின்னா இன்னும் பண்ணும் அத்ரேஷியம் அக்ராகி இங்கே வந்து அக்ஷர லக்ஷணம் சொல்கிறார் பிரம்ம லக்ஷணம் சொல்கிறார் அங்கிரஸ் பிரம்ம லக்ஷணானி லக்ஷணமே இல்லாதது ஆனால் அதுக்கு நம்ம மனசுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறார் உரையற்றதொன்றை உரை செய்யும் ஊமர்காள் கரையற்றதொன்றை கரைகாணல் ஆகுமோ திரையற்ற நீர் போல் சிந்தை தெளிந்தார்க்கு உரையற்றிருந்தான் புரிசடையோனே திருமுறை சுந்தர் உரையற்றதொன்றை உரை செய்யும் ஊமர்காள் அப்படி அவர் இது வார்த்தைகளுக்கு எட்டாது அங்குங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது தன் அருள் வெளிக்குழே அகிலாண்ட சிவபெருமானை பத்தி ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இதுல தன் அருள் வெளிக்குழே பொன்னார் மேனியன் செஞ்சடையன் தீவண்ணன் எல்லாம் ஒண்ணுமே காணமே தன் அருள் வெளிக்குழே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது அப்புறம் அடுத்தது மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது எது சமய கோடிகளெல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது எங்கனும் பெரு வழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது அப்படின்னு அவர் நம்மள்கிட்ட கேட்குறார் அதுக்கு விளக்கம் சொன்ன ஆசிரியர்கள் சொன்னாங்க எதுவோ அதுவே கருத்திற்கு இசைந்தது நான் அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எதுவோ அதுவே கருத்திற்கு இசைந்தது அதைத்தான் சிந்திக்க வேண்டும் கண்டனவெல்லாம் மோன உருவெழியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவான் முதல் பாட்டே போகிறோம் எத்தனை விஷயத்தை அடக்கி வச்சிருக்கிறதுக்குள்ளே அதே மாதிரி இங்கே லக்ஷணம் சொல்கிறார் பாருங்கள் இதுனா சுலபமாக இருக்கும் கிருஷ்ணருடைய டிஸ்கிரிப்ஷனை வந்து கஸ்தூரி திலக்கம் லலாட்ட ஃபலக்கே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகரே நவமௌக்திகம் கரத்தலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிசந்தனஞ்ச கலயம் கண்டேச்ச முக்தாவலி கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூண்டாமணி சௌரியமாக இருக்கு சாந்தாக்காரம் புஜக சங்கங்க சக்கரம் ச கிரீட்ட குண்டலம் ச பீத்த வஸ்திரம் எல்லாம் ரூபத்தியானமாக இருக்குது இந்த பச இந்த ஆகம படிக்கிறவங்களுக்கெல்லாம் முதல் வேலையே நிறைய ரூபத்தியானம் சொல்லி கொடுக்கறது தான் இப்போ இந்த ரூபத்தியானம் படிக்கிறான் இந்த ரூப அது பெரிய படிப்பு நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை மூணு நாலு மாதம் தியான ஸ்லோகமே படிச்சுட்டு இருப்பான் ஒரு ரூபத்தை பற்றியே படிச்சுட்டு இருப்பான் எங்கிட்டயே புக்ஸ் எல்லாம் அதுக்கெல்லாம் இருக்குது இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரூபத்தியானங்கள் அப்படின்னு தனியாக இருக்கு பெரிய பெரிய புத்தகங்களாக ஆனால் இது அருப அக்ஷரம் உருவத்தை நல்ல பூஜை பண்ணினவனுக்குத்தான் அருவத்தை பற்றின அறிவு வழங்கப்படுகிறது சவுனக மகரிஷி ஏற்கனவே சகுண பிரம்ம உபாசனை பண்ணியிருக்கார் அதனால தான் அவருக்கு பேர் அவர் என்னது மகாசாலஹா அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் மகாசாலஹான்னா ஏற்கனவே அவர் வந்து ஈஸ்வரன் ஆராதனை பண்ணியாச்சு அப்பேற்பட்டவர் தான் இந்த வித்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சம்பிரதாயமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கார் அவர் இவருக்கு லட்சணம் சொல்றார் என்னெல்லாம் ஒன்னா பார்ப்போம் அத்ரேஷ்யம் அக்ராஹியம் அகோத்ரம் அவர்ணம் அச்சுரோத்ரம் தமிழ்ல சொல்றேன் அது கண்ணால் காணப்படாதது கண்ணால் காண முடியாதது கைகளால் கிரகிக்க முடியாது ஞானேந்திரிய அகோச்சரம் அர்த்தம் அத்ரேஷ்யம் ஞானேந்திரிய அகோச்சரம் அக்ராஹ்யம்ங்கிறது என்ன கர்மேந்திரிய அகோச்சரம் அகோத்திரம்னா என்ன அர்த்தம் அகாரணம் அது எதனிடமிருந்தும் தோன்றாதது அகாரியம் காரணமற்றது தனக்கு காரணம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம் எதனுடைய காரியமாகவும் இல்லாதது அந்த பிரம்மன் எதனுடைய எதனிடமிருந்தும் தோன்றவில்லை அதற்கு காரணம் எதுவும் அவர்ணம் நான் விளக்கி சொல்றேன் அவர் அது எந்த விதமான இனத்திலும் சேராது எந்த ஜாத்தியிலும் அவர்ணம் அச்சுரோத்ரம் அதற்கு கண்கள் காது இல்லை அதற்கு கை அதற்கு ஞானேந்திரியங்கள் இல்லை ஞானேந்திரியங்களால் அதை அறிய முடியாது கர்மேந்திரியங்களாலும் அதை பற்ற முடியாது அதற்கு காரணம் இல்லை அது காரியமாகவும் இல்லை அதற்கு யாதொரு காரணமும் இல்லை அது எந்த இனத்திலும் சேராதது இனம்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் ஜாதி தமிழில் இனம்னு பேர் மனித ஜாதி மிருக ஜாதி பறவை ஜாதி நீர்வாழ் ஜாதி இல்லை அது இனம் தானே அது வந்து விருஷ இனம் மனித இனம் ஆண் இனம் பெண் இனம் இந்த ஜாத்தியில சேராது அது மாத்திரமல்ல அதுக்கு சரி நமக்கு தான் தெரியாது அதுக்கு தெரியுமா தெரியாதான்னா அதுக்கு கண்ணு கிடையாது காது கிடையாது அதுக்கு கை கிடையாது காலு கிடையாது அதுக்கு கர்மேந்திரியம் அந்த வஸ்துவுக்கும் கர்மேந்திரிய ஜானேந்திரியங்கள் கிடையாது இப்படி சொல்லி நம்மளை யோசிக்க வைக்கிறது சிந்திக்க வைக்கிறது உபனிஷத் அப்படின்னா அப்படி ஒரு பொருள் இருக்குமான்னு சந்தேகம் வந்துடும் இப்படி ஒரு பொருள் இருக்குமா பாழே விஞ்சியது அல்லாமல் வேறொன்றும் தெரிய காணேன் என்ற மகன் மதி சொல்வார் என்று கைவல்ய நவனியத்தில் படிக்கிறோம் எல்லாத்தையும் நீ கிட்டால் நீ பஞ்சகோஷ பஞ்சகோஷத்தையும் தள்ளி அப்புறம் பாழையும் பார்த்தான் ஒரே பாழே விஞ்சியதுன்னா எல்லாம் ஒரே சூன்யமாக இருக்குதுன்னா அப்புறம் சொல்கிறேன் அதெல்லாம் அந்த பாட்டெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ இதை முடிப்போம் அத்ரேஷ்யம் அத்ரேஷியம்னு சொன்னால் ரூபம் இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு வந்து நிறம் கிடையாது இதெல்லாம் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் தியானம் பண்ணி வேதாந்தமே படிக்காமல் முறையாக படிக்காமல் ஆனால் நல்லவர்கள் நல்லவர்கள் ஏதோ ஆன்மீகத்தில் தாகம் இருக்குது அந்த புஸ்தத்தையும் இந்த புஸ்தத்தையும் அங்கங்கே படிக்கிறாங்க அதில் ஒரு ஒருத்தரும் எனக்கு அந்த காட்சி கிடைச்சிது இந்த காட்சி கிடைச்சதுன்னு சொல்லியிருக்கார் இவர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கத்தான் இருக்குது நம்ம அந்த புஸ்தங்கள்லாம் படிக்கிறோம் நம்ம எல்லாம் அந்த குரூப்லேருந்து வந்தவங்க தான் அந்த ஏக்கம் நமக்கு இருக்குது அது அந்த வந்து அது என்னவோ அது என்ன வசுவோ தெரியலையே அந்த உண்மையை தெரிஞ்சிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்குது அவர் சொல்கிறார் நீ வந்து தியானம் பண்ணிட்டே இருந்தியானால் ஒரு ஒரு வித்தியாசமாக உனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கண் வரும் அந்த கண்ணுக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த ஊனக்கண்ணுக்கு தெரியாது என்பவர் கற்றோர் திருடையர் கல்லாதவர் மேலும் நாளை காலை பார்க்கலாம் ம் பர்ணேயா மேவிரம் பேம்தா ஸிரேரங்கைஷு வாம்சியேமேவ் தஞ்சாயுந்திரோ வவ ஸ்வஷா விஷவே அரிஷ்டேமிகாத்து ஓ மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி சாந்தி ஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி ஜகன்மாதா புவனேஸ்வரி தேவிக்கீ சத்குருநாஸ்வாமிக்கு